ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கிற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு விரதமாக ப பார்த்துன்னு வரோம் இந்த விரதங்களை செய்யறதுக்கு அதிகாரி யாரு அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரங்களில் பார்க்கும் பொழுது அனைவரும் இந்த விரதங்களை செய்யலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது பிராமணர்கள் கஷத்திரியர்கள் வைசியர்கள் அனைத்து வர்ணத்தார்களும் இந்த விரதங்களை செய்யலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அனைவரும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டால் போதுமே பிராமணன் கஷத்ரியன் வைசன்னு வர்ணங்களை பிரித்து நமக்கு தர்மசாஸ்திரம் ஏன் காண்பிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி மேலும் இந்த பிராமணன் க்ஷத்ரியன் வைசன் இந்த சப்தங்களெல்லாம் கேட்டவுடனே நமக்குள்ள நிறையா கேள்விகள் வரும் நிறையா பேருக்கு இந்த விஷயத்தில் கோபம் கூட வரும் ஏன்னா இந்த நாளில் பார்க்கும் பொழுது இந்த வர்ணங்கள்ங்கிறது எதற்குமே உபயோகம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்குது இன்றைக்கி வாழ்க்கை முறையில் அனைவரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் நடத்துகிறோம் அனைவரும் ஒரே இடத்துல தான் வாழ்கிறோம் ஒரே படிப்பை தான் படிக்கிறோம் ஒரே மாதிரியான உத்தியோகத்தை தான் பார்க்குறோம் ஒரே மாதிரியான உணவு தான் சாப்பிட்றோம் அனைத்துக்கும் மேலே ஒரே மாதிரி தான் எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படி இருக்கிற பொழுது இந்த வர்ணங்கள் ஜாத்திகள்ங்கிறது எங்கே பயன்படுறது அப்படின்னு பார்த்தால் எதற்குமே பயன்படலை ஏன் அப்புறம் இப்படி பிரித்து நாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது மேலும் இன்றைக்கி வாழ்க்கை முறைன்னு பார்க்கும் பொழுது நமக்குள்ள எந்த வித்தியாசமும் தெரியல அதனால் இந்த நான்கு விதமான வர்ணத்தார்கள் ஜாத்திகள் இதெல்லாம் சில சண்டை சச்சரவுகளுக்கு பயன்படுறதே வழியாக நம் வாழ்க்கைக்கு இது எந்த அளவுக்கு பயன் கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியல ஆனால் சில பேர் அதை நம்புகிறோம் நம்முடைய தர்மசாஸ்திரம் தவறாக ஒரு விஷயத்தை சொல்லாது அப்படிங்கிற நம்பிக்கையில் கட்டாயம் இந்த வர்ணங்கள் ஜாத்திகள் வேணும் அப்படின்னு நம்புகிறோம் ஆனால் நம் கூட இருப்பவர்களுக்கும் ஏன் நம் அடுத்த தலைமுறைக்கே கூட இதை நம்மளால் புரிய வைக்க முடியல நம் குழந்தைகளுக்கு இந்த வர்ணங்கள் ஜாத்திகள் இதெல்லாம் கட்டாயம் தேவை அப்படின்னு சொன்னால் ஏன்னு கேட்குற ஏன்கிற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியல ஏன்னா இந்த விஷயத்தில் சரியான புரிதல் நம்மிடத்தில் இல்லை அதனால் நம் குழந்தைகளுக்கு இதை புரிய வைக்க முடியல மேலும் இந்த நாளில் அனைத்தும் சுதந்திரம் அப்படின்னு வந்துட்டது படிப்பு சுதந்திரம் உத்தியோகம் சுதந்திரம் உணவு சுதந்திரம் இப்போது கல் திருமணமும் சுதந்திரம் அப்படின்னு ஆகிடுச்சு இந்த குழந்தை எது ஆசைப்படுறானோ அதை அவன் படிக்கலாம் பதி படிப்பு சுதந்திரம் அவன் என்ன மாதிரி தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறானோ அந்த தொழிலை செய்யலாம் அதே போல் உணவு சுதந்திரம் எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடலாம் இது அவனவனுடைய தனிப்பட்ட விருப்பம் இதில் இன்னொருவர் தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ அதில் இந்த திருமணமும் சேர்ந்து போச்சு இப்போ திருமணமும் சுதந்திரம் அவன் எந்த பொண்ணோடு வாழணும்னு ஆசைப்படுறானோ அந்த பொண்ணோடு வாழலாம் அது அவனுடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் தாயார் தகப்பனாரே தலையிடக்கூடாது அப்படிங்கிற நில வந்துடுச்சு அப்போது இதை இந்த வர்ணங்கள் ஜாத்திகள் இதெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு முக்கியமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியாதத்தினால சரி நம் தலைமுறை வரைக்கும் இதை பார்ப்போம் பிறகு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நாம் விட்டுறோம் அப்படி விட்டதுனால இன்றையது இன்றைய நாளில் என்ன ஆச்சுன்னா இந்த நவீன உலகம் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இந்த உலகத்தில் இந்த நாளில் நாம் அடைந்ததை விட நாம் இழந்தது மிக மிக அதிகம் நிறைய விஷயங்களை நாம் இழந்துட்டோம் முக்கியமாக தேக ஆரோக்கியத்தையும் வளமான வாழ்க்கையையும் மன அமைதியையும் மன உறுதியையும் இழந்துட்டோம் இதுனால்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவை ஆரோக்கியம் வேணும் தேக ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் வேணும் வளமான செம்மையான வாழ்க்கை வேணும் மன உறுதி வேணும் இது நாலுமே போயிடுச்சு இந்த நான்கும் நாம் இழந்ததற்கு இந்த வர்ணங்கள் ஜாதிகள் இதனுடைய புரிதல் நம்மிடத்தில் இல்லாதது தான் முக்கியமான காரணம் இதற்கும் தர்மசாஸ்திரத்திற்கும் வர்ணத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கலாம் இந்த வர்ணங்கள் ஜாதிகளுக்கும் நம்முடைய தேக ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனால் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு அதை சரியான முறையில் நாம் தெரிஞ்சிக்காததுனால உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இது போன்ற ஒரு பேச்சுகள்னாலேயும் நமக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாதத்தினாலேயும் நிறைய விஷயங்களை எழுந்தது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாதையே மாறிப்போயிடுத்து ஆனால் இது கட்டாயம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறத முதல்ல நாம் மனசில் வச்சுக்கணும் இது விஷயமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காரணத்தோடு நமக்கு காண்பிக்கிறது காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்தையும் நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டாது தர்மசாஸ்திரத்தினுடைய ஆரம்பத்திலேயே வர்ண விவேகா ஜாதி விவேகானுதான் ஆரம்பமாகுது வர்ணங்கள் என்னென்ன ஜாத்திகள் என்னென்ன அப்படின்னு பிரித்து காண்பிக்கிறாள் வர்ணம் வேறு ஜாதி வேறு இதை தான் பிரித்து காண்பிக்கிறதுலேருந்து தான் நம்முடைய தர்மசாஸ்திரமே ஆரம்பமாகுது அப்போது இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அதை நாளே தான் நம்முடைய படிப்புலையே முதல்ல தர்மசாஸ்திரத்தை சேர்த்துருக்கா நாம் இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா யாரோ ஒருவர் இந்த இன்ஜினியரிங் விஷயமாக ரிசர்ச் பண்ணி போட்ட புஸ்தகத்தை நாம் பாடமாக படிக்கிறோம் மருத்துவம்னு எடுத்துட்டால் யாரோ ஒருவர் அது விஷயமாக ரிசர்ச் பண்ணி போட்ட புஸ்தகத்தை மருத்துவ படிப்பாக நாம் படிக்கிறோம் ஆனால் நாம் படிக்க வேண்டிய படிப்பே தர்மசாஸ்திரம்தான் அப்படின்னு ஏன் காட்டுறது அப்படின்னா ஒவ்வொரு துறையும் இந்த துறையினுடைய காரியம் என்ன அந்த துறை செய்ய வேண்டிய காரியங்கள் அதற்கான காரணங்கள் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதில் இந்த வர்ணங்கள் ஜாத்திகள்ங்கிறது எதற்காக இப்படி பிரிக்கப்படுறது அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத காரணத்தோடு நமக்கு காண்பிக்கிறது புராணங்களும் நிறைய சரித்திரம் மூலமாக இதை நமக்கு காட்டுறது இது அநேகமாக பல விரதங்கள்லையே வருது இந்த ஜாத்தியினுடைய முக்கியத்துவத்தையும் வர்ணத்தினுடைய முக்கியத்துவத்தையும் காட்டுறது நிறையா விரதங்கள் இந்த விரதங்கள் அனைத்தும் பார்த்த பிறகு நாம் தனியாகவே வர்ணங்கள் ஜாத்திகள்ங்கிறது என்னென்ன அதை ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவமாக காண்பிக்கிறது அப்படிங்கிறத தனியாக பார்க்க போகிறோம் அப்பப்போ விரதங்களில் வரக்கூடியதான முக்கியமான விஷயங்களையும் பார்க்க போகிறோம் மேற்கொண்டு அடுத்த ஒரு விரதத்தினுடைய சரித்திரத்தோடு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்